பெரும் அமதமாக ஜெபித்து நல்ல பெற்றுக் கொள்ள வேண்டும் வாக்குத்திற்கு நிறைவேற்றக்கூடிய தேவன் ஆயுஷமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு காத்திருந்த பொழுது காட்சிக்கிறந்தத்தோடு ஆவியாளியமான மக்கள் மறந்துடும் இல்லை என்று குற்றப்பட்டார்கள் அப்படிப்பட்ட மல்ல ஐந்து நாட்களும் அவற்றில் இறங்க வேண்டும் என்று ஆவியானவர் திறந்து சென்றபடினால் வ வேளைக்கு கடந்து வந்தவுடனே பழைய எண்ணங்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தது ஒருவாதப்பட்டதாக வளமையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானுடைய உள்ளத்தில் நிறைவாக இறங்க வேண்டும் மகிமேதிலே காணப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் காணப்படுவோமானால் அந்த ஆவியானவர் வல்லமையாக நம்ம ஆட்கொள்ள போது பருசுத்தாவி என்பது இறங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே நாம் கலந்து ஆகினால் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆத்மாவை செம்மையாக்கிக் கொண்டு நம்முடைய போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை மாற்றிக்கொண்டு உணர்வுகளை அழித்துவிட்டு எல்லா குறைகளை மறைக்க மீதியுள்ள நேரத்தில் மகிமையாய் கழிவுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவசிரமத்தில் கேட்டுக்கொண்டு ஆசைப்படுகின்ற எங்கே ஆற்று வரட்சி கொண்டாக தெரியுமா ஒரு மதப்பட்ட மக்களாக தேவசிரமத்தில் யார் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ இதில் யாரும் கூப்பிடவில்லை ஒரு மதப்பட்ட கடவுளுக்கு ஆராதனை செய்து இங்கிருந்து கட்சியுடைய வல்லமை புறப்பட்டு போய் அமத்து மக்களை சந்தித்து அழைத்துக் கொண்டு வந்ததுக்கு நான் வருவதை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு ஒரு வருடத்துக்கு வர மாட்டான் ஏற்றி சொன்னது போல அமிர்தமாக ரிக்கப்படுகிற கருத்தர் அனுகிறது சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் பிரியமான தேவஜெடி சபையை குறித்து தவையினுடைய மக்களை குறித்து சமுதாயத்தில் ஒரு நல் மதிப்பு உண்டாக வேண்டுமானால் எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம் தேவ சமூகத்தில் ஒரு மந்தப்பட்ட தெய்வீகத்தையே சிந்தித்து தெய்வீகத்தை யோசித்து தெய்வீகத்தையே பேசி நாம் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய கிரியைகளெல்லாம் வேறு விதமாக மாறுகின்றது நாடுகளில் எல்லா அளவிற்கும் நல் மதிப்பு உண்டாகும் என்று இங்கே பரிசுத்தல் அவர்கள் ஒரு மரப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அன்னதனமும் தரித்திருந்து வீடு எழுந்ததோடும் அப்பம் மட்டும் மகிழ்ச்சியோடும் கபடம் இதயத்தோடும் கோதிரம் எண்ணி பரிசுத்தாமி பெற்றவர்கள் ஊழியங்கள் சேவல் செய்த பிறகு கபட்டுத்தனமான எண்ணங்கள் உண்டாகி காட்சிகளான ஊழி சீதிகள் உண்டாகி இது மாதிரி மக்கள் மக்களின் நெருப்படைந்தது போல காணப்படுகின்ற காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம் அதனால் புதிய சிலைமின் பள்ளிகள் கவடம் கள்ளம் கவடம் இல்லாதலாக சூதுவா இல்லாதலாக வஞ்சகம் இல்லாதனாக பொறாம இல்லாதலாக எரிச்சல் இல்லாதலாக் கோள் சொல்லக்கூடிய இல்லாதபடி நீங்கள் தொழில் உடையவராக ஒருபதோடு ஒன்றே சிந்தித்து கூடி ஜிவித்துக் கொண்டே வந்தார்கள் மாதத்தில் ஒரு தடவை மாத்திரம் கூறி வருகிற ஆண்டவர் வீடு வீடாக கொண்டு ஆசீர்வாக்க தருவது சொல்லவில்லை தேவாலயத்தில் ஒரு மதப்பட்டவர்களாக கூடி வந்திருந்தார்கள் அது ஒரு மதப்பட்டவராய் தேவாலயத்தில் அனுமனமும் தனித்திருந்து வீடுகளோடும் அப்ப மட்டும் மகிழ்ச்சியோடும் கவனம் இல்லாத இல்லத்தோடும் போஜனம் பண்ணி இவனை குறித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தாய்வு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறதை கருத்த நணுதனமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் தனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார் இவர்களால் நல்லவர்கள் நேர்மையான ஒழுக்கமானவர்கள் கடவுளின் பிள்ளைகள் இருநூறு சேருகிறவர்கள் ஒழுக்கமானவர்களாக மாறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மண் மக்கள் மக்களுக்கு அறிவு பெற வேண்டுமானால் ஒருமனப்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவை என்பவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்கள் அதற்கு மாறான தீய உணர்வுகள் கபடமான எண்ணங்கள் கபடம் இல்லாததாக வீடுகள்மனை சுதித்து மையப்படுத்தி தங்கடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை அங்கே அங்கு திருச்சபைக்குள்ளே கூட்டி சேர்த்துக் கொண்டு வந்தார் சபை பெருகிக் கொண்டே போனது அவைக்குள் சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு மதமான உணர்வுள்ளார் விசுவாசிகளாகி திரளான கொண்டிருக்கிறார் ஒரே இருவியமும் ஒரே மனுமொழிவனாக இருந்தால் என்று தெரியவே சொல்லுகின்றது அருமையான தேவ ஜனமே ஏவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் வேலைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற தகுதி இல்லாமல் தெரியுமா எவ்வளவு வீரர்களாக இருக்கிறோமா ஒரு முடிவாக இருக்கிறார்களா அப்படிப்பட்ட உணர்வுளம்படத்தில் இன்று காணப்படும் என்று வந்து ஆவிய பெரிய காரியங்களை செய்ய முடியாத நமது படத்திலே தேவை கடந்தோம்